ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம சி மசம் யுத்தம் ஹே கிருஷ்ணேவ சேேத்தீ அஜானா மீமம் மைய பிரமாயே ந यच्चावह சி விஷயாசன ஏகோ வாமேத் அப்பிரமேயம் விஸ்வரூபமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் க்ஷமானை பண்ணுகிறான் க்ஷமான்ன மன்னிப்பு பிரார்த்தனைனா வேண்டுதல் மன்னிப்பை கோருகிறான் அர்ஜுனன் பூஜையில் பல அம்சங்கள் இருக்குது நமக்கு தெரியும் பகவானை பிரதணம் பண்ணுறது பகவான நமஸ்காரம் பண்ணுறது பகவான ஸ்தோத்திரம் பண்ணுறது பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறது இப்படி பூஜையில் சில அங்கங்கள்லாம் இருக்குது பக்தியை நன்றாக வெளிப்படுத்தக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் வளம் வந்து வீழ்ந்து வணங்கி போற்றி புகழ்ந்து அவரிடம் நம் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை கேட்பது சில பேர் நினைக்கிறார்கள் நம்ம என்ன கேட்குறது அவரே கொடுப்பார்னு அது ஒரு ஆட்டிடியூடு தான் ஆனால் வேதங்களில் புராணங்களில் இதிகாசங்களில் பகவான்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விதியாகவே வைத்திருக்கிறார்கள் எப்படி மரத்துக்கிட்ட போனால் நமக்கு நிழல் கிடைக்குமோ நெருப்புக்கிட்ட போனால் எப்படி நம்ம குளிர் காய முடியுமோ அதுபோல் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ஒரு தர்மம் அங்கே போய் நம்ம ஆணவ அகங்காரத்தை எல்லாம் காட்டக்கூடாது பகவான் சொல்லுகிறார் யார் என்னிடத்தில் எதை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு நான் அதை கொடுக்கிறேன் பணம் வேணும்னா பகவான் பணம் கொடுக்கிறார் பதவி வேணும்னா பதவி கொடுக்கிறார் இப்ப கொடுக்குறாரோ எப்போ கொடுக்குறாரோ கண்டிப்பாக இப்போ கேட்டால் எப்போவா ஒரு சமயம் கொடுக்கத்தான் செய்வார் விஷய சுகம் வேணும்னா அதை கொடுக்குறார் புண்ணியம் வேணும்னா புண்ணியத்தை கொடுக்குறார் ஞானம் வேணும் மோக்ஷத்தை வேணும்னா மோட்சத்தை கொடுக்குறார் நம்ம என்ன கேட்குறோமோ அதைத்தான் அவர் கொடுப்பார் இப்படி நம்முடைய பூஜா கிரமங்களில் பிரார்த்தனை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அர்ஜுனனுக்கு மனசில் கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்கிறது அந்த குற்ற உணர்ச்சியை போக்கிக் இந்த ஸ்லோகத்தை பகவான் கிருஷ்ணரிடத்தில் அவன் சமர்ப்பிக்கிறான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து படித்தாதான் அர்த்தம் புரியும் இதில் ஒரு அட்ரஸ் பண்ணியிருக்கான் பகவான்கிட்ட அச்சுத ஹே अच्युत, முதல் வரியில் ஹே हे ஹே हे ஹே சகேதிங்கிறது வேற இந்த ஹோல் ஸ்லோகத்தில் பகவானை பார்த்து அர்ஜுனன் கூப்பிடுறது அச்சுத நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது லைனில் இருக்குது ஏகோதவாப்யச் அப்படின்னு இருக்குது ஹே அச்சுத அச்சுதன்னா சியுதன்னு சொன்னால் நழுவிறது நச்சுயுதா அச்சுதா நழுவாதவன் அர்த்தம் எல்லா பொருள்கள்லேயும் சச்சிதானந்த ஸ்வரூபமாக பகவான் இருக்கிறார் ஆக எந்த பொருளையும் தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் நழுவாமல் இருக்கிறது ஆகவே தான் பகவானை அச்சுதா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறான் ஆச்சமனம் பண்ணுற போது முதல்ல அச்சுதாய நமகா அப்படின்னு சொல்லிதான் ஆச்சமனம் பண்றோம் ஆக நழுவாத இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை அந்த மெய்யுணர்வைத்தான் நாம் தியானம் பண்றோம் அதேதோ ஆப்ஜெக்ட் மாதிரி நினைச்சு நம்ம சொல்றோம் எல்லா பொருள்களிலும் எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் அவன் எதைவிட்டும் நழுவாதவனாக இருக்கிறான் காலமும் இடமும் பொருள்களும் நழுவாத அவனிடத்தில் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன நழுவுகின்ற அனைத்தும் நழுவாதவனிடத்தில் இருக்கின்றன ஆகவே நழுவருதுங்கிற சொல்ல புரிஞ்சுக்கணும் மாற்றமற்ற அப்படின்னு சொன்னாலும் எளிமையாக புரியும் மாற்றங்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற மாறாத மெய்ப்பொருள் அப்படின்னு அர்த்தம் அப்படி பகவானை கூப்பிட்றான் மாறாதவனே நழுவாதவனே எவ்வளவு விதமான விவகாரங்களை பண்ணினாலும் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை விட்டு நழுவாதவன் ஒரு ஆனந்தத்தை விட்டு விலகாதவன் இப்படிலாம் நம்ம எவ்வளவு அர்த்தம் இந்த அச்சுத சப்தத்துக்கு சொல்லலாம் இந்த அச்சுதன் அப்படிங்கிற நாமம் ரொம்ப உயர்ந்த நாமம் அது தத்வார்த்தம் பொருந்தி இருக்குது அப்படி பார்த்து பகவானிடத்தில் பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் பகவானை விழிக்கிறான் அர்ஜுனன் இந்த அளவிலே இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நாளை தொடர்ந்து நாம் படிக்கலாம் சேேதி மசம் எது கிருஷ்ணேவ சேேத்தீ அஜானா மகிமான மைய பிரமாயே நபி எச்சாவசி